ஹபீஸ் நானூற்றி தொன்னூற்றி ஆறு சஹ்னபின் சகாதர் அலி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லும் அலி வசல்லம் அவர்கள் தொழுமிடத்துக்கும் சுவற்றுக்கும் இடையே ஒரு ஆடு நடக்கும் அளவுக்கு இடைவெளி இருக்கும்